ய மமாச்சுஸ்ோத்திரிச்சம்மோம் மாம்மைய யத்சு <tompa> மூனாவது ஃண்டண்டம் மொதன் மந்திரியா ஆண்டம் जीवजं உஜ்ஜமி உபனிஷத் பகிர்முக திருஷ்டியிலேயே இருக்கிற நம்மை அந்தர்முகமாக்கி மெய்ப்பொருளை உணர்த்துவதற்கு முயற்சி பண்ணுகிறது ஆகவே உபனிஷத் என்ன பண்ணுகிறது இப்ப சிருஷ்டியை சொல்ல தொடங்கி இருக்கிறது உத்தாலக மகர்ஷி ஸ்வேதகேத்துவுக்கு அந்த மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக சிருஷ்டியை கிரமமாக சொல்லுகிறார் ரொம்ப முக்கியமான பதம் சதேவசிய இதமக்ர ஆசி ஏக்கமேவா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமான சத்து ஒன்று தான் இருந்தது ஞாபகம் வச்சுக்கணும் இப்போவும் அதுதான் இருக்கு இனிமேலும் அதுதான் இருக்கும் ஆகவே சத்துக்கு தத்துவபோதத்தில் நாம் படித்த லட்சணம் காலத்திரேபி திஷ்டி இத் சிம்பிளா படிச்சோம் அதுதான் எழுன்னு எழுக்குறதுங்க காலத்திரையே திஷ்டி இத் சத் கிம் அப்படின்னு கேள்வி தத்துவபோதத்தில் தரிஹி ஆத்மா கஹா அப்படின்னு கேள்வி தரி ஆத்மா தரிஹி கஹா அப்படியானால் ஆத்மா என்ன மதீம் ஆணீம் மதீம் மனீயா தன்நீய அப்படியான ஆத்மா என்ன சச்சிதானந்தி சத் சித் கிம் ஞானஸ்வரூப ஆனந்த சச்சிதானந்தம் விஜய் எவ்வளவு சிம்பிளா தத்துவ போயே ரொம்ப விஸ்தாரமா இங்க பேசிட்டு ஆக காலத்திரையே திஷ்டி சத்து சொன்னதுனால ஆசீத்னாலே ஞாபகம் ஆக என்னால ஆசீத்ன்னு சொல்லி இருக்கு அதுல இருந்து என்ன தெரிகிறது அப்ப சிருஷ்டி இல்லேன்னு அர்த்தம் அப்ப சிருஷ்டி கிடையாது அப்ப சிருஷ்டி இல்லாத ஒரு இது நிலை இருக்கு சிருஷ்டி இருக்கிற நிலை இருக்கு சிருஷ்டி வரும் சிருஷ்டி போகும் சத்து வர்றதில்லை சத்து போறது இல்லை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் சத்து வந்து நித்தியம் சுவாபாவிகம் நித்தியமானது சிருஷ்டி அனித்யம் நமக்கு எப்பவுமே விற்பியெல்லாம் அனித்ய விஷயா காரமா இருக்கா நித்திய விஷயாக்காரமாக இருக்கா திரும்ப திரும்ப இதே தான் கேட்டுகிட்டே இருப்பேன் வேறு வழியே இல்லை அனித்திய விஷயாக்காரமாக தான் இருக்கு எல்லாம் நிலையில்லாத பொருளை பற்றியே நினச்சிக்கிண்டே இருக்கு எப்படி ஆக போகிறதோ எப்படி ஆக போகிறதோன்னு நினச்சிகிட்டே இருக்கு எப்படியோ ஆக போகிறது நீ ஒத்துனாலும் ஒத்துக்காட்டாலும் எப்படியோ நாகத்தான் போகிறது உனக்கு தெரியலாம் தெரியாமல் போகலாம் எப்படியோ நாகத்தான் போகிறது ஆனால் நம்ம மனதுக்கு இந்த க்யூரியாசிட்டி இருக்குது எப்படி வந்தது எப்படி வந்தது குத்த ஆஜாத்தா இத்த குத்தையும் விசிருஷ்டி அந்த கியூரியாசிட்டியை என்ன பண்ணணும்னா அதுக்கு முறையாக சொல்லி கொடுத்தா அந்த கியூரியாசிட்டி போகும் இந்த கியூரியாசிட்டிங்கிறது ஹியூமன் நேச்சராக என்ன என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவது மனிதனுடைய சுவாவம் ஆனந்தமாக இருக்கணுங்கிறது இயற்கையாகவே எண்ணம் இருக்கு பயப்படுறதும் அப்படித்தான் இருக்கு ரொம்ப பயம் இருக்கு அப்படியோ இப்படி ஆயிடுமோ பயமும் இருக்கு ஆனந்தமாக இருக்கணும் எப்பவுமே இருக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணு எண்ணம் எப்பவுமே இருக்கு துக்கம் வந்துடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆகிடுமோ பயம் இருந்து இதெல்லாம் போகணுமே நீதான் ஆனந்தமா இருக்க நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஞான ஸ்வரூபம் அறிவே வடிவானவன் நீ அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை அறிவதால் பயனொன்றும் இல்லை எதை அறிவதாலும் முழுமை இல்லை பயனொன்றும் இல்லை பலகற்றும் பலகேட்டும் பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்து மாறியம்மா அப்படி சொல்லுவார் அது வேற அர்த்தத்தில் சொல்றார் பாரதியார் பலகற்றும் பலகேட்டும் பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்து மாறியம்மா துணி வெளுக்க மண்ணுண்டு தோல் வெளுக்க சாம்பல் உண்டு மணி வெளுக்க சாணையுண்டு மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாறியம்மா இதான் இருக்கு இல்லை உபநிஷத்து என்ன பண்ணுறது இப்படி வெளியில் கூட்டின்னு வர மாதிரி கூட்டின்னு வந்து திரும்ப உள்ள கூண்டு போயணும் அதனால் நமக்கு கொஞ்சம் அவுட்டிங் போய் போய் சுவாமி இப்படியே இருக்கோமே கொஞ்சம் இப்படி போகப்படாதா அப்படின்னு போயிட்டு வரலாமே நமக்கு அப்பப்ப என்னன்னா ஒரேடியா இருந்தா போர் அடிக்கிறது கொஞ்சம் அவுட்டிங் போகணும் அது எல்லாருக்கும் இந்த சொபா இருக்குதுனா உபநிஷத்துலயும் இந்த இந்த ப்ராப்ளம் என்னதுன்னா நேரம் அங்கேயே இருக்க கூடாதோ இருந்த இடத்துலயே வீட்லயே இருக்கக்கூடாதோன்னா வீட்லயே இருந்தா வீடு இல்லையேன்னா வீட்லயே இருந்தா வீடு இல்லையா என்ன அர்த்தம் மோட்சம் வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியில சுத்திட்டு வந்தா தான் வீட்டோட அருமை தெரியும் திரும்ப வீட்டுக்கு சொஸ்தானே விசேஷத்தை போய்டுவோம் இல்லை கொஞ்சம் அவுட்டிங் கூட்டின்னு போகிறது உபநிஷத் அல்ல அந்த சத்து தான்ப்பா இருந்தது அந்த சத்துல இருந்து எப்படி சிருஷ்டி வந்ததுன்னு சொல்றதுக்காக வேண்டி தேஜ சிருஷ்டி அப் சிருஷ்டி அன்ன சிருஷ்டி சொல்லப்போனா தேஜோபன்ன சிருஷ்டி தேஜஹா அப் அன்னம் தேஜோபண்ணாணி என்ன பன்னோ தேஜோபண்ணாணி தேஜா அபு அன்னம் இந்த திரிபூதத்தை சொல்லித்து உபனிஷத்து நிறைய வரப்போறது நம்ம வேகமாக படிக்க போகிறோம் முன்னாலே சொல்லுட்டேன் இல்லை தேஷாம் கலு ஏஷாம் பூதானாம் இந்த ஜீவர்களுக்கு திடீர்னு ஆரம்பிக்கிறது இந்த ஜீவர்களுக்கு சரீரம் தோன்றுவதற்கு மூன்று வகையான காரணம் இருக்கிறது சரீரத்தை உற்பத்தி பண்ணுற காரண என்னது பார்த்துட்டோம் அண்டஜம் உபநிஷத்தில் போட்டிருக்கு பல வகையான ஜீவர்கள் புல்லுக்குள்ளே ஜீவன் இருக்கு அமீபாக்குள்ள ஜீவன் இருக்கு ரொம்ப நுண்மையான ஜி உண்மையான சரீரத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு சேத்தனை அச்சேத்தன பிரபஞ்சங்களெல்லாம் இந்த சத்து சகித்த மாயா சகித சத்துலேருந்து தான் வந்திருக்கு அதில் முதல்ல தேஜோபண்ண சிருஷ்டி முடிஞ்சு இந்த சரீரத் திரயம் சொல்லியிருக்கு இதெல்லாம் தகவல்கள் அவ்வளோதான் அதில் ஒன்று ஆர்டர்லாம் நீங்கள் ரொம்ப பார்க்க முடியாது அதில் தாற்பயமும் கிடையாது அடுத்த மந்திரம் படிக்கலாம் அனேன ஜீவேன ஆத்மன அனுப்பிரவிஷிய நாமரூபே ஒரு தினம் படிச்சாரு நினைக்கிறேன் சொல்றார் இந்த தேவதாங்கிறது என்னதுன்னா ஆத்மா ஈஸ்வரன் அர்த்தம் சா இயம் தேவதா அப்படின்னா ஈஸ்வரன் அர்த்தம் எப்படிப்பட்ட ஈஸ்வரன் உண்மையிலேயே தன்னுடைய விவர்த்த ஸ்வரூபத்துல சத்ஸ்வரூபம் மாயையோட சேந்தத்தினால என்ன ஆயிடுத்து ந மாயா சகிதன் மூணு பூதங்கள் வந்திருக்கு உபாதான காரணத்திலிருந்து அந்த மாயா சகித பிரம்மனாகிய உபாத அபிநிமித்த உபாதான காரணத்துல இருந்து இந்த மூணு பூதங்கள் இங்க நீங்க எடுத்துக்கணும் அந்த மூணு பூதங்கள் மயமா இருக்கிற அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார்னா சிந்தித்தார் திட்டமிட்டார் ஐக்ஷன்னா பார்த்தார்னு அர்த்தம் சாதாரணமா பார்த்தார்னா இந்த இடத்துல பார்க்கிறார்னா திட்டமிட்டார்னு அர்த்தம் யோசித்து பார்த்தார்னு போட்டு யோசித்து பார்த்தார் சிந்தித்து பார்த்தார் அப்படி என்ன பண்ண ரொம்ப நல்லது எல்லாம் வந்து எல்லாம் வர வேண்டியது கல்யாணத்துக்கு சாமான் எல்லாம் வந்து இறங்கிடுச்சும் சொல்கிறோம் இல்லையா நல்லு நல்லு எல்லாம் வந்துடுது அப்புறம் என்னது வாத்தியாரம் கூப்பிடு அதை பண்ணு இதை பண்ணு என் ஜியோ சொல்லின்னு இருக்கோம் ஹந்த ஆஹா நல்லு எல்லாம் வந்துடுத்துப்பா எப்படி சொல்றது ஹந்த இமாஹா திச்ரோ தேவத்த அனேனீவேன ஆத்மன அனுப்பிரவிஷ்ய நாமரூப்பே வியாக்கரவாணி இ சங்கராச்சாரியார் சாயம் தேவதா ஈக்ஷத சதாக்கியா தேஜோபண்ணோஹோ நிர் தேவதா உக்தை ஈக்ஷத என்ன பண்ணித்த இந்த என்ன பண்ணதுன்னா இந்த மூனையும் எந்த மூனையும் இப்ப நீங்க இப்படியும் போட்டுங்க நான் முதலே இதை சொல்லிவிட்டேன் அந்த தேஜோபண்ணத்துல இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன் அப்படி சொல்லாம தனியா பிரிச்சுங்கோ சா தேவதா சா இயம் தேவதா அத்தகைய இந்த தேவத்தை சிந்தித்தது சத்பிரமன் சிந்தித்தது நான் என்ன பண்ணணும்னா யகம் இமாகா திஸ்ரோஹோ தேவதாக இந்த மூணு தேவத்தை மூணு தேவத்தைன்னா மூணு பூதங்கள் தேஜோபண்ண பூதங்கள் திஸ்ரோ தேவதாக அனே ஜீவென ஆத்மன அனுப்ப ரொம்ப முக்கியம் அனேனீவன ஆத்மனங்கிறது ரொம்ப முக்கியமான விசார விஷயமாக சாஸ்திரத்தில் இருக்கு தைத்திரோபனத்தில் சிம்பிளா சௌ இருக்கு சோ காமயு பிரேதி சபோ தபிய சும்ஜத எதிதங்கிச்ச துவிஷத்து துவிஷ சாபவன் நருத்தி விஜயம் வித்தியாத்த சத்தமா எதிச்சி சத்தியம் நச்சே இது வந்து தைத்திரோபரிஷத் ஆனந்தவல்லி மோவிதாப்னோம் அண்ணத்ய பிரஜாந்தி வாஜோனய அசன்னேவசவிர போர்ஷன் இது அம்மேதி அணுவாக்கத்தில் கடைசி பகுதியில் வருது ஆக என்ன பண்ணுறதுதான் இந்த சத்பிரம்மன் இந்த மூணு பூதங்களுக்குள்ள நுழைஞ்சுதான் நுழைஞ்சதுன்னா என்ன அர்த்தம் அதுதான் எங்கேயும் வியாபகமாக இருக்குது எப்படி நுழையிறதுன்னா நுழைஞ்சது மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் நமக்கு சிருஷ்டிக்காக படிக்கிறதுக்காக சொல்லணும் நுழைஞ்ச மாதிரி இப்போ சூரியன் வந்து ஒரு பானையிலையோ இல்லை குளத்துலையோ இதில் ஜலமெல்லாம் இருந்ததுன்னு சொன்னோம் வச்சிருந்தோம் வச்சிருந்தோம் இவங்களே அந்த சூரியனுடைய நிழல் விழருது சூரியன் அதுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு உண்மையிலே சூரியன் அதுல நுழையல அது மாதிரின்னு சங்கராச்சாரியார் ஜலசூரிய காதிவத்து அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் சொல்ற உண்மையிலே அது நுழையல நுழைஞ்ச மாதிரி அதுக்குள்ள அது நுழைந்தது அனேன ஜீவேன இதுலாம் நிறைய பிரமாண நம்மள்ட்ட இருக்கு பூமி ராபோ நலோ பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் நாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகம் பாருங்க பிரகிருதி எட்டு வகையா பிரிஞ்சிருக்குங்கிறார் பகவான் பூமி அனலஹா அங்க அஞ்சு பூதம் சொல்லியிருக்கு அஹங்கரஷ்ட்லோகம் சொல்றது அப்படி இன்னொரு ஜகத் ஜீவூதாம் மகாபாஹோ யம் தகத் ஏதத் யோனினி பூதானி சர்வாணித்யுபாரையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நல்லா ரசிக்கலாம் இந்த மந்திரங்களை எல்லாம் அபராதி மிக்சர் தான் பிரபஞ்சம் பராப்ரகிருதி சத் அபரா என்னது தேஜோ பன்னாணி போட்டுக்கணும் அப்புறம் பிரகிருதி புருஷ விவேகம் இருக்கு க்ஷேத்ரக்ஷேத்திரிய விவேகம் இருக்கு அதெல்லாம் நீங்க அந்தந்த அத்தியாயத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும் இங்க பராப் பிரகிரு அபராம் பதினாலாம் அத்தியாயத்தில் பகவான் சொல்ற மமயோ நிர்மஹிரம் கர்ப்பாதானம் பண்றேங்கிறார் மாயைக்கு நான் கர்ப்பாதானம் பண்றேன் என்னதுன்னா என்னுடைய ஆபாச என்னுடைய நிழலை கொடுக்கிறேன் நிழல் உணர்வு நிஜ உணர்வு நிழல் உணர்வு அப்படி போடணும் மெய் உணர்வு பொய் உணர்வு அது என்னது பொய்யுணர்வு மெய்யுணர்வு மெய்பொருள் இருக்கே அது எதையும் உணர்றதும் இல்லை உணரப்படுறதும் இல்லை அதுக்கு ஆப்ஜெக்டே கிடையாது ஆஹ் இந்த மனசில் பிரதிபிம்பிக்கிற செய்தன் சொல்கிறோமே அது நிழல் உணர்வு அந்த நிழல் உணர்வுக்குத்தான் எல்லா இதுவும் சம்சாரமும் அதுக்குத்தான் ஆன்மீக சாதனைகளும் அதுக்குத்தான் மோக்ஷமும் அதுக்கு தான் மோக்ஷமும் அதுக்கு தான் ஆஹ் நிஜ உணர்வுக்கு சம்சாரமும் இல்லை சாதனைகளும் இல்லை மோக்ஷமும் இல்லை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் உண்மையான எனக்கு சம்சாரம் வந்ததே இல்லை நான் சாதகனும் நான் முக்தனும் இல்லை ந சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் இந்த உண்மையை புரிஞ்சின்ற பிறகு இந்த பொய்யுணர்வுக்கு மதிப்பு போயிடுது ஆக ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதில் நிழல் உணர்வு பறந்தது அப்படிலாம் சொல்லணும் நிழல் உணர்வு புகுந்தது புகுந்து பறந்து வியாபித்தது அப்படிலாம் போடணும் போட்டு என்ன பண்ணித்தான் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க சத்பிரம்மன் இருக்கு மாயெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் இருக்கு அண்டர்ஸ்டு சத்பிரமன் இருக்கு மூணு பூதம் வந்துடுத்து அக்னி பூதம் ஜலபூதம் எல்லாம் சூக்ஷ்ம பூதம் பிருத்திவிதம் வந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லி அண்டஜம் ஸ்வேதஜம் அண்டஜம் ஜீவஜம் உத்ஜம் மூணு ஷரீரத்தை சொல்லித் மூணு சரீர காரணத்தை சொல்லித் ஜீசரீர காரணம் சொல்லியாச்சு இப்ப என்ன பண்றது மூணு பூதங்களில் என்ன பண்ணித்தான் அந்த சத்து என்ன பண்ணிட்டு நுழைந்ததான் நுழைந்ததுன்னா நுழைந்தது போல போட்டுக்கணும் எதுக்காக நுழைஞ்சதுன்னா நான் வந்து இந்த பேரு வடிவத்தை வெளிப்படுத்த போறேன் வந்துதான் நாமரூப்பே வியாக்கரவாணி நேம் ஃபார்ம் சொல்றோம் இல்லையா இந்த நாமரூபங்களை வெளிப்படுத்த போறேன்னு சொல்லி நுழைஞ்சுதான் நாமரூபங்களை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி இது நுழைந்தது சொல்லினா வாயத்திறந்து சொல்லினா அர்த்தம் இல்லை என்று நினைத்து கொண்டு நுழைந்தது நான் இதை அது ஈக்ஷதா திட்டமிட்டது என்ன திட்டமிட்டது நான் இது மூணுக்குள்ள நுழைய போறேன் இந்த மூணு பூதத்துக்குள்ள நான் நுழைய போறேன் இந்த மூணு பூதத்துக்குள்ள நுழைஞ்சு நான் பெயர் வடிவங்களை எல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைந்ததுதான் ஆனால் ரொம்ப நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா புரியாது ஏன்னா எனக்கும் இந்த மகா தத்துவம் கதை இருக்குது பாருங்கள் அதுதான் அதாவது பேசுகிறவருக்கு புரிஞ்சு சொல்கிறவருக்கு கேட்குறவங்களுக்கு புரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் தத்துவம்னு சொல்லியிருக்கேன் சொல்கிறவனுக்கு புரியணும் கேட்குறவனுக்கு புரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் தத்துவமாக சொல்கிறவனுக்கும் புரியாமல் கேக்குறவனுக்கும் புரியாம இருந்த அதுக்கு பேரு மகா தத்துவம் மகா தத்துவம் தான் இப்படி இருக்கு மந்திரத்தை அப்படியே பாக்குறதுனால ஸ்ரத்தையோட படிக்கிறோம் ஆனா உண்மையில என்ன சொல்ல போறது கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லேன்னு சொல்ல போறது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் இது முதலே சொல்லப்படாதா நேரத்தை வீணடிச்சுட்டீங்களும் வீணடிக்கிற வார்த்தைக்கு சொல்றோம் தப்பு இல்லை நாமரூபே வியாக்கரவாணி இது யோசித்தது எது அந்த சத்பிரமன் யோசித்தது அப்படின்னு அர்த்தம் இப்ப தேவதான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கு அதை வந்து தெய்வீகமாக்கணும் நினைச்சுதான் இப்ப சத்பிரமன் ஐக்கிய சொல்லிட்டு அங்கே வந்து என்ன தேஜஸ் உண்டு பண்ணி தேஜஸ் தத்துவம் ஐக்கிய வந்தது வந்ததுன்னு சொல்லியாச்சு அங்கே சொல்லியாச்சு ஆனா இங்க ஸ்பெஷலா அண்டஜம் சொல்லி நுழைஞ்சது அவ்வளவுதான் இனி அடுத்த மந்திரம் படிக்கணும் தாசாம் திருவிர்த்தம் திருவிர்தம் ஏகை காம் கரவாணி தீ சேயம் இமா்ரோவா அனேவன ஆத்மனுவிஷோ எல்லாம் சுருக்கமா சொல்லிடுறேன் தாசாம்ப தாசாம் தேவதா நாம் திருவருத்தம் திருவருத்தம் ஏகை காம் கரவாணி ஒன்னொன்னையும் நாம் பூதமாக்குறதுக்காக வேண்டி இப்ப ஞாபகம் வச்சுக்கணும் சூக்ம பௌத்திகம் சூக்மபூதம்னா என்னது நீங்க சாதாரணமா பார்ப்போம் பஞ்சபூதங்கள் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம பஞ்சஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் இருக்கே அதெல்லாம் சூக்ம பௌத்திகம் பூத்தேபியா ஜாத்தம் பௌத்திகம் இப்ப என்ன பண்றது இந்த சூக் பூதம் ஆக்கப்போறேன்னு சொல்லி நுழைஞ்சுதான் அதுதான் இந்த மந்திரம் சொல்லுகிறது அங்க உள்ள போய் என்ன முதல்ல என்ன சொல்லி இந்த முதல் மந்திரத்துல என்ன பார்த்தோம் நான் நாமரூபத்தை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுகிறது திருவிர்திருவர்த்தம் ஏகை கரவாணி ஒன்னொன்னையும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த தேவதை சத்பிரம்மன் திஸ்ரோ தேவத இந்த மூணு தேவத்தைகள் எந்த மூணு தேவத்தைகள் மூணு பூதங்கள் தேஜோபண்ண பூதங்களில் அனேனைவ ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரோத் அதுக்குள்ள நுழைவேன்னு சொல்லித்தான் இப்போ நுழைஞ்சு பண்ணித்தான் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய அங்க நாமரூபே வியாக்கரவாணின்னு சொல்லித்து இப்போ என்னென்னா நாமரூபத்தை பண்ணி அந்த பஞ்ச திருவர்தரணம் போறேன்னு சொல்லித்தான் அடுத்த தாசம் ஏமே திருத்திவத் तन्मे तन्मे विजानी, विजानी तासाम अकरोत। खलु सोम्य इमास्तिस्रो अको यु सौ ना विधा தாசாம் திருவிர்தம் திருவர்தரணம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மூணு பூதங்கள் இருக்கு இந்த மூணு பூதங்கள்ல தேஜகா அப்பு அன்னம் அந்த பாஷையிலே சொல்றேன் தேஜஹான் என்னது நெருப்பு அப்புறம் என்ன அர்த்தம் ஜலம் அன்னம்னு சொன்னா பிருத்திவி இந்த தேஜோ பண்ண என்ன மூணு பூதமாக போறது ஐந்து பூதம் பத்தாக்கி அவை பாதி அண்ணா ஆக்கி சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஏக்கமேக்கம் த்விதா விபஜ்ய பிரித்து பிரித்து படிக்கிறோம் தத்துவபூதத்தில் படித்தோம் மாதிரி பாதி பாதியாக பிரிஞ்சுதான் அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒன்று ஒன்றும் அது இதில் கால் கால் பகுதி இதுக்கு வந்துடுத்து ஆக தேஜஸ் தத்துவத்தில் இது ஸ்தூலபூதமாக போகிறது இப்போ இத்தனை சூக்மமாக தான் இருக்கு ஸ்தூலபூதமாகறதுனால அந்த தேஜஸ்தத்துவத்தில் பாதி தேஜஸ்தத்துவம் கால் பகுதி அப்பு தத்துவம் கால் பகுதி அன்னதத்துவம் அப்படி போட்டு அதே மாதிரி அப்பு ஜலத்தில் ஜலம் பாதி கால்பகுதி தேஜஸ் தத்துவம் கால் பகுதி அன்னதாக அன்ன தத்துவத்தில் அன்னம் அண்ணம்னா பிருத்தி கால் பகுதி தேஜஸ் தத்துவமும் அப்ப தத்துவமும் பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்தூல பூதம் தோன்றியது இந்த ஸ்தூல பூதத்திலிருந்து ஸ்தூல பௌத்திகரீரங்களெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த எல்லாராலையும் கண்ணால் பார்க்கக்கூடியது இதுக்குள்ள சூட்சமாயிருக்கிற பூதங்களை நினைக்கும்படி பண்ண போகிறது உபநிஷத்து நமக்கு நுண்ணிய பார்வையை உண்டு பண்ணுவதற்காக சாஸ்திரம் இப்படி ஒரு கிரமத்தை அனுசரிக்கிறது ஆகவே இங்கே என்ன சொல்லியிருக்கு தாசாம் திருவிர்த்தம் திருவிர்த்தம் ஏகைகாம் அகரோத் ஒன்னொன்னியும் திருவிர்த் பண்ணி துமியு அது எப்படி பண்ணி தேவதாக திருவிர்திருவர்த் ஏகைகா பவதி இவைகளெல்லாம் இப்படி திருவிர்கரணம் ஆயிற்று தன்மே விஜாநீகி என்னிடம் இருந்து இன்னும் மேலும் அதை அறிந்து கொள்வாயாக அடுத்த கண்டத்துக்கு போறோம் இந்த கண்டத்துல எத்தனை மந்திரம் பார்த்தோம் நாலு மந்திரம் வந்திருக்கு அடுத்த மந்திரே ருத்தூத்தம் திருஷ்ணம் தன்னா அக்னித்தம் வாசாரம்பணம் விக்காரோ நாம ீ ரூபானி தேவ சத்தியம் நான் வந்து இதுக்கெல்லாம் அண்மையை சொல்லலை ஏன்னா இந்த அண்மயங்கள்லாம் ரொம்ப சொல்லணும்னா நிறைய சப்தங்களை எல்லாம் சேர்த்து ஒழுங்குபடுத்தி சொல்லணும் அதை படிக்கிறதுக்கு நிறைய பொறுமை எல்லாருக்கும் வேணும் அதனால எனக்கும் அதை இந்த மாசில் சொல்றதுக்கு எனக்கு அதுக்கு வேண்டாம் அதை வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அதனால சாரத்தை சொல்லிவிட்டேன் இப்ப என்ன பண்ண போறது உபனிஷத்து இதில் ரொம்ப நேரம் பேசின் இருக்கிறதுக்கு உபநேஷத்துக்கு இஷ்டம் இல்லை சுருக்கமாக விஷயத்தை சொல்லி மூல காரணத்தில் நம்ம மனசை நிலைக்கும்படி பண்ணணும் காரியத்தில் ஆழ்ந்து போயிடாம காரணத்தில் நாம் ஆழ்ந்திருக்கணும் காரணத்தில் ஆழ்ந்திருக்கணும் அது மாத்திரம் இல்லை காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லாததுனால காரணத்தில் இருந்தாலே போதுமானது ஏன்னா நமக்கு இது தாற்பயம் மோட்சம் வேணும் எதுக்காக இப்படி விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கோம் நிம்மதியாக அமைதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக திருப்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே படிக்கிறோம் நமக்கு தேவை ஞானம் அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் உபனிஷத்தை படிக்கிறோம் ஆ உபனிஷத்துக்கு தாற்பயம் சத் ஞானத்தில் தான் தாத்பரியம் அதை சொல்றதுக்காக இந்த சிருஷ்டிக் கிரமத்தை சொல்லின்னு இருக்கு இப்போ என்ன பண்ணுகிறதுன்னா மூணு பூதத்தை தானே சொல்லித்து வேறாக எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க போறது அப்புறம் என்ன சொல்ல போறது இந்த மூணு பூதமும் சத்துக்கு வேறாக இல்லைன்னு சொல்ல போறது அப்படி சொல்லிட்டு இந்த மூணு பூதத்தையும் நெகேட் பண்ண போறது ஆக இந்த பிரபஞ்சத்தையே மூணு பூதமய திரிபூத மயம்தான் தேஜோபண்ண மயம்தான் சொல்லி மற்றதெல்லாம் அதை தவிர மற்ற பேரு வடிவங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் தான் எல்லாத்துலேயும் இந்த மூணு தத்துவம் சொல்ல போகிறேன் அப்புறம் இந்த மூணு தத்துவத்தையும் நீக்கிட்டு ஒரே தத்துவம் தான் சொல்ல போகிறோம் இதுதான் உபனிஷத்தினுடைய பயிற்சி தர்ற முறை நம்முடைய அறிவை நம்முடைய மனதை புத்தியை திருப்புகிற முறை இது இப்போ என்ன சொல்கிறது நான் இதெல்லாம் அபவாதம் பண்ணுறது விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமாக கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பவெல்லாம் சொப்பனம் போலும்னு படிக்கிறோம் என்று தெளிந்தவன் ஞானி கற்பனை எப்படி வந்திருக்கு அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே எப்படி அத்தியாரோபம்னா இதுல எப்படி படைப்பு ஏற்பட்டு சொல்லி படைப்ப நீக்கிறது பாம்ப கயிற்றுல இருந்து மாதிரி இதையும் புத்தினால இந்த படைப்பை நீக்குகிறது இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை இப்ப சொல்றேன் ஏதோ அக்னே ரோஹிதகும் ரூபம் இப்ப மூணு நாலு திருஷ்டாந்த அக்னி சூரியன் சந்திரன் மின்னல் நாலு சொல்லப்படுது எல்லாமே அக்னி தத்துவம் தான் ந தத்ர சூரியோ भाति न சந்திர தாரகம் நே மாவித்தோ பாந்தி குத்தோயம் அக்னி சொல்றோம் இல்லையா அதனால அக்னி தத்துவம் ஆதித்யன் சந்திரன் வித்ுத் இந்த நாளையும் சொல்லி இதில் இந்த நாள்லேயும் இந்த மூணு பூதம் இருக்குதுன்னு சொல்வது ஆக இந்த மூணு பூதத்துக்கு வேறாக அக்னின்னு ஒன்று கிடையாது ஏன் வச்சுக்கோன்னா இப்போ சொல்ல போகிறது ஸ்தூல அக்னி நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கிற அக்னி பூஜை பண்ணுற அக்னி இந்த அக்னிக்கு உள்ள சூக்ஷமான அக்னி இருக்கு அதை சொல்ல போகிறது உபனிஷத் இந்த அக்னிக்குள்ள சூக்ஷமான ஜலம் இருக்கு ஏன்னா திருவர்கரணம் ஆகிடுது ஆகினால எல்லாத்துலேயும் மூணு பூதம் இருக்கு இல்லை இந்த அக்னியில் இருக்கிற அக்னி தத்துவம் ஜலதத்துவம் அன்னதத்துவம் சொல்ல போகிறது அது மாதிரி சூரியனிடத்துல இருக்கிறது அக்னின்னே ஒன்று கிடையாது இந்த மூணு தான் இருக்கு இப்போ நம்ம மனசு அந்த சூக்மத்தை நினைக்கும்படி பண்ணுறது புத்திய சூக்மம் ஆறுறதுக்கு சூக்ஷம் ஆக்கிறதுக்கு ஒரு உபாயத்தை கையாளுகிறது இப்போ சூரியன் இடத்துல சூரியன் ஒண்ணும் கிடையாது மூணு பூதம் இருக்கு சந்திரன் ஒன்று இல்லவே இல்லை இந்த மூணு பூதம்தான் இருக்கு அப்புறம் மின்னல்னு ஒன்று இல்லவே இல்லை இந்த மூணு பூதந்தான் இருக்கு அதை தான் மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறது வேகமாக படிச்சுப்போம் எது அக்னே ரோஹிதகும் ரூபம் தத் தேஜசா ரூபம் எது சுக்லம் தது அபாம் கிருஷ்ணம் தது அன்னஸ் அக்னேஹே அக்னித்வம் அபாதா வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் த்ரீனி ரூபாணி இத்தியவ சத்யம் எது அக்னேஹே ரோஹிதம் ரூபம் இந்த அக்னியில ஷகப்ப தெரிகிற ரூபம் கலர் இருக்கே ரூபம்னா இங்கே நிறம்னு அர்த்தம் அந்த நிறத்தை கண்ணு தான் பார்க்கறது அந்த நிறத்தை கண் பார்க்கறது இந்த சூக்மபூதத்துக்கு பேர் தன் பேர் இந்த பியூர் பியூர் அக்னி இப்ப நம்ம பார்க்கற அக்னி பியூர் அக்னி இல்லது அக்னி பியூர்லாம் வேற விஷயம் பியூர் அக்னி கிடையாது அதாவது அக்னி வந்து இதோட சேராத அக்னி அப்பு தத்துவத்தோடையும் அன்ன தத்துவத்தோடையும் சேராத அக்னி தத்துவம் தன்மாத்திரை இங்க இப்ப நம்ம பார்க்கறது வந்து சேர்ந்து இருக்கிறது கலவை கலவையான அக்னி தத்துவம் இந்த அக்னியில வந்து சொல்ற சட்டெல்லாம் பார்க்க சொல்றது அதுல சிகப்பு கலர் தெரியறது பாத்தியா அதுதான் அந்த சூக் அக்னி தத்துவம் அதுல வெள்ள நேரம் தெரியறது பார்த்தியா அக்னியில தெரியும் அது வந்து சிலதெல்லாம் தெரியாட்டாலும் தெரிஞ்சுதான் அர்த்தம் பண்ணிக்க சொல்றது உபனிஷத்து அக்னியில வந்து அந்த அந்த வெள்ள கலர் தெரியறதே அது ஜல தத்துவம் அக்னியில வந்து கருப்பா அங்க புகையா ஒரே மாதிரி இருக்கு அது வந்து அக்னியில் இருக்கக்கூடிய பிருத்திவி தத்துவம் ஆகையினால இந்த கருத்தை சொல்வது ரோஹிதம் ரூபம் தேஜசஹா ரூபம் எது சுக்லம் தது ரூபம்னு போட்டுக்கணும் அது ஜலத்தோட ரூபம் எது கிருஷ்ணம் எது சுக்ல ரூபம்னே போட்டுக்கணும் சுக்ல ரூபம் வந்து ஜல தத்துவம் எது கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொன்னால் கருப்போ அது அன்னதத்துவம் இப்படி பார்த்தியானா உண்மையிலேயே அந்த மூணு பூதம்தான் இருக்கு ஸ்தூல அக்னி உண்மையிலே இல்லவே இல்லைங்கிறது அக்னேகே அக்னித்வம் அபாதாத் அக்னியினுடைய அக்னி தன்மையை நீக்கிவிடும் அக்னின்னு ஒரு பொருளே கிடையாது இப்ப நம்மளே எடுத்துங்களேன் மனுஷன் சொன்னா எல்லா பார்ட்டும் சேர்ந்துதான் இந்த கட்டடம்னு எடுத்துண்டா இந்த கட்டிடத்தில் வந்து இந்த பக்கத்து செவரு இந்த பக்கத்து செவரு இந்த பக்கத்து செவருலாம் எடுத்துட்டா கட்டிடமே கிடையாது காரில் ஒரு ஒரு பார்ட்டை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க சொல்லுக்கு பொருளே கிடையாது காருங்கிற சொல்லுக்கு பொருள் கிடையாது இல்லாமல் போய்டும் மரத்தில் இருக்கிற எல்லா கழியும் எப்படி எடுத்துட்டோம்னா மரம்னே ஒரு சொல்லுக்கு பொருளே இருக்காது இது வாசாரம் கணம் விக்காரகா விகாரஹான்னா இந்த காரியம்னு அர்த்தம் இந்த காரியம் வாசாரம்பணம் விக்காரா வாசாரம்பணம் நாமதேயம் இந்த மாற்றம் எல்லாம் வெறும் சொல் மாத்திரமே பெயர் மாத்திரமே திரீனி ரூபாணித்தேவ சத்தியம் ரூபாணின்னு சொன்னா இந்த இடத்துல சூக்மபூதானி ரூபாணின்னு சொன்ன சூக் பூதானி தான் அப்ப இது என்ன அர்த்தம் இந்த அக்னி மித்யா ரூபம் ஸ்தூலமா இருக்கிற அக்னி இருக்கே இது ஒரு மாய தோற்றம் சூக் சத்தியம் சொல்ல போறது அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்ல போறது ஸ்தூலமாவது அப்படின்னு அப்புறம் சொல்ல போறது அப்படி சொல்லலை இப்போ சொன்னா நமக்கு சுவாரஸ்யம் போயிடும் ஆயினால அது அப்படியே வச்சுக்க வேண்டும் ஆஹ் சூக்மபூதம்தான் சத்தியமே தவிர ஸ்தூல பூதம் இல்லை ஸ்தூல பௌத்திகம்னா இந்த இந்த சரீரம் இந்த அக்னி இதெல்லாம் இருக்கே இது பௌத்திகம் திருவர்தரணம் தான் ஸ்தூல பூதம் பௌத்திகம்ங்கிறது அதனுடைய சாலிடா இருக்கே நம்ம வந்து அனுபவிக்கிறோமே என்ன சொல்றது டேஞ்சபிளா டேஞ்சபிள்னு சொல்றோம் இல்லையா அதுதான் எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம் என்ன திடப்பொருள் திருடப்பொருளா இருக்கே அதுதான் இந்த திடப்பொருள் எல்லாம் என்னது நுண் பொருளில் இருந்துதான் திடப்பொருள் தோன்றி இருக்கிறது நுண்பொருளுக்கு வேறாக திடப்பொருள் இல்லை எனவே நுண்பொருளே சத்தியம் திடப்பொருள் தோற்றம் உண்மை மெய்ப்பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அதான் அந்த குரலுக்கு விளக்கமோ விளக்கமோ விளக்கம் இந்த ஒரு சின்ன குரலின் விளக்கம் எல்லா உபனிஷத்துக்களும் திடப்பொருள் நுண்பொருளுக்கு வேறாக இல்லை எனவே திடப்பொருள் என்பது ஒரு கற்பனையே தோற்றமே என்பது கருத்து சத்தியம் அடுத்தது பாருங்க சூரியனுக்கு போனோம் எதாதித்யசிய ரோஹிதகும் ரூபம் தேஜசஸ்த் ரூபம் எச் சுக்லம் ததபாம் अपागाद विकारो नामधेयं யாீத்திரோ ரோம் ரூபத்தம் யுக்லம் தப்பம் தன்னாச்சம் வாசாரம்பணம் விக்கோ நாமீத்து ரோஹித்தும் ருப தேஜசியும் திருஷ்ணம் தன்னாவிம் विकारो नामधेयं, விமேயம் ீப்பீத்தியம் ஜத்வம் அபாகாத்ன்னு சொல்லிவிடலாமே சொல்லல பிரம்மை சத்தியம் ஜகதா ஜகத்துவம் அபாகாத் அப்படி போட்டா முடிஞ்சு போச்சு அப்படி பண்ணாம ஒன்னொன்னா எடுத்து ஒக்காத்தி வச்சு ஓங்கி ஒரு அரம் ஒரு அரண் கிடையாது எப்படி இருக்கு வாங்கோ வாங்கோ சொல்லி பண்ணா எப்படி இருக்குது அதுதான் பண்றது உபனிஷத்து பாருல்லாம் சொல்லியாச்சு நீங்கள் இனிமேல் ரொம்ப இதெல்லாம் பார்க்கக்கூடாது சூரியனில் இந்த மூணு கலர் இருக்கான் எந்த மூணு கலர் சிகப்பு வெள்ள கருப்பு சூரியனுக்குள்ளேயும் இருக்கான் ஆகையினால அந்த சூரியனுக்குள்ளே இருக்கிற இந்த மூணு கலர் மூணு பூதத்தை குறிக்கிறதுன்னு சூக்ம பூதம் மருந்து எல்லாவற்றிலும் அந்த நிறத்தை வைத்து நுண்மையானதை உணர்ந்து கொள்கிறார் நிறமே நுண்மையானது தானே நிறம் நுண்மையானது ஏன்னா கண்ணால் தான் காணப்படுகிறது கண்ணு மாம்சு வெளியில் இருக்கிற பொருளும் திடப்பொருள் இந்த கண்ணும் திடப்பொருள் ஆனா அந்த திடப்பொருளில் இருக்கக்கூடிய நுண்ணாற்றல் இந்த நுண்ணாற்றல் தான் என்ன பண்றது அந்த நிறம் நுண்மையானது ஏன்னா நிறம் உண்மையிலேயே நுண்மையானது அது ஒரு பொருளை சார்ந்திருக்கிறதுனால திடப்பொருளை சார்ந்திருக்கிறதுனால அதுவும் திடப்பொருள் மாறி தோற்றம் அளிக்கிறது ஆனால் உண்மையில் அந்நிறமும் நுண்பொருளே ஏனால் நுண் கருவியினால் நுகரப்படுவதால் அதுவும் நுண் பொருளே நோக்கரிய நோக்கு இதுக்கு தான் இந்த பேர் இப்ப தான் புரியும் திருவாசகம் ஆ சூரியனில் இருக்கிற இந்த மூணு நிறத்தை வச்சு புரிஞ்சிக்கோ உண்மையிலேயே சூரியனே இல்லை நெருப்பே இல்லைன்னு நெருப்பை நீக்கி எடுத்து இப்போ சூரியனை நீக்கி எடுத்து ஆதித்யாத்து ஆதித்யத்துவம் அபாகாத் அதே மாதிரி என்ன பண்ணிட்டு சந்திராத்து சந்திரத்துவம் அபாகாத் எல்லாத்திலையும் ஒரு வார்த்தை இருக்கு விக்காரஹா இந்த ஆதித்ய ஒரு விக்காரம் இது வந்து வெறும் வாச்சாரம்பணம் நாமதேயம் திரீனி ரூபாணித் தேவ இந்த மூணு பூதங்கள் தான் சத்தியம் மின்னல்லி இதை சொல்லியாச்சு மின்னல்லியும் இந்த மூணு நேரம் இருக்கான் நீங்கள் வந்து இதெல்லாம் தெரியலே நான் ட்ரை பண்ணுறேன்னா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது ஆகையினால அது நீ பரிகிறையோ அறியலையோ இந்த மூணும் அதில் இருக்குங்கிறத நீ ஊகம் பண்ணி புரிஞ்சுக்கோ சிலதுல வெளிப்படும் சிலதில் வெளிப்படாது இல்லாட்டி ஓம் கண்ணில் தோஷம் ஓம் கண்ணு சரியில்லை நொல்ல கண்ணுங்கிறான் பாருங்க ஒன்னும் சரி இல்லை சொல்ல முடிச்சுடுவோமா அப்புறம் தூக்கம் வரும் இப்பவே வர்றது நாமதேயம் த்ரீனி ரூபானி தேவ ஏதத் அடுத்தது ஏதத் தத் தஸ்மவை தத் வித்வாகும் ச ஆகு पूर्वे பூர் மகாஷ்யோ கஷனம் அமத்தம் அவிஞ் विदाम விதாச்சு இன்னைக்கு மாத்திரம் இல்லப்பா அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி மெய்ப்பொருளை காணணும்னா இதுதான் வழி மெய்பொருளை உணரணும் மூல காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா இதுதான்ப்பா உபாயம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் பேசுகிறது இதுதான் சாரம் விஷயம் இதுதான் ஏதத்து தத் ஏத விவே மகாசால மகாஸ்ரோத்யா வித்வாம் தத் வித்வாம்சா ஏததாகு அதனை அறிந்த பெரியோர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் ஹஸ்மவை அப்படின்னா என்னால் ஆச்சரியம் இது என்றோ சொல்லுகிறார்கள் அதனை அறிந்த பெரியோர்கள் அது வார்த்தை மூணு கொடுக்குறார் வித்வாம்சகா மகா ஷாலாகா மகா ஸ்ரோத்ரியா எல்லாத்திலையும் மகா மகான் வேற சேத்து இருக்கு ஆரம்பமே அப்படிதான் மகா மனாஹா இப்படிதான வந்தது அந்த ஸ்வேதகேத்து ரொம்ப பெரிய இதுன்னு நினச்சின்னு வந்தான் அரைகண்டா வந்தான்னு சொன்னார் இல்லையா என்ன சொன்னார் மகாமனாக அணூச்சானமானி ஸ்தப்தஹா ஏ அப்படித்தான்ப்பா வந்தான் இப்போ இங்கே என்ன சொல்றதுன்னா மகாசாலாக மகாஸ்ரோத்ரியாக வித்வாம்சகா இதெல்லாம் வந்து பெரிய பூர்வே பூர்வேன்னா யார் சொல்கிறார் இது உத்தாலகர் சொல்றார் நமது முன்னோர்கள் நமது முன்னோர்கள் நம்ம தாத்தாவோட தாத்தம் பாட்டம் எல்லாரும் அவங்களாம் இது சொல்லியிருக்காங்கப்பா கிருஷ்ணன் சொல்றாரு புதுசா வந்தது இல்லை ஏதோ நான் புதுசா கண்டுபிடிச்சி சொல்றேன்னு நினைச்சுக்காத நமது பெரியவங்கள்லாம் இதுதான் சொல்லிருக்காங்க அவங்களா யாருன்னா நல்ல விசாரம் பண்ணினவர்கள் வித்வாம் சகா மிகவும் நுண்ணறிவு படைத்தவர்கள் நுண்மான் நுழைப்புலம் மிக்கவர்கள் இது திருவள்ளுவருடைய மொழி நுண்மான் நுழைப்புலம் ரொம்ப சட்டிலாக இருக்கிற விஷயத்தையும் நல்லா ஊடுருவி புரிஞ்சு விடுவான் அதிசூக்ம அர்த்தம் அதிசூக்ம புத்தயகா ரொம்ப விசாரம் பண்ணி பண்ணி நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு கூர்த்த விஞ்ஞானம் என்ன சொற்கள்ன பாருங்க பூர்த்த விஞ்ஞானம் நுணுக்கரிய நுண்ணுணர்வு அதனால் அவர்களுக்கு அந்த வித்வாம்சகாங்கிறதுக்கு அர்த்தம் அது நல்ல விசாரம் பண்ணி நல்லா தெரிந்து கொண்டவர்கள் அர்த்தம் உயர்ந்த அறிவாளிகள்னு அர்த்தம் வித்வாம்சகா பகுவட்சனம் வேற ஏதோ ரெண்டு பேருக்கு தான் ஒருத்தருக்கு தான் தெரியும்னு சொல்லலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது இப்போதான் ஒன்றும் தெரியாமே ராஜ்யத்துக்கு வந்துடுறாங்க இப்போ ஒன்றும் பதினெட்டு வயசு ஆயிருந்தா போகிற மந்திரி ஆகிடும் ஒரு குவாலிஃபிகேஷனும் ஆயண்டாம் நேர இதுலேருந்து வந்துடலாம் பேட்டையிலேருந்து வந்துடலாம் ஒன்றும் குவாலிஃபிகேட் தகுதியே இல்லை வயசு மாத்திரம் இருந்தால் போகிறோம் உள்ளுக்குள்ளே ஒன்றும் சரக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை படிப்பே தேவையில்லை எவ்வளோ பெரிய ஜனநாயகம் பாருங்கள் ஜனநாயகத்தினுடைய அறிவு வளர்ச்சியை என்னவென்று சொல்லுவது அதுதான் சொல்றேன் வித்வாம் சகா சிறந்த அறிவாளிகள் அது மாத்திரம் இல்ல மகாசாலா கேட்கவே பெரிய கிரகஸ்தர்கள் குடும்பிகள் சாதாரண ஆளு வீட்டுல வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சாவது இருக்கும் இல்ல நிறைய பேர் இருப்பாங்க மகாசாலாக என்ன அர்த்தம் பெரிய யாகசால வச்சிருந்தார் அன்னசாலையை வச்சிருந்தார் படிக்கிறோம் இல்லையா முண்டகோபுரத்தில் படிக்கணும் மகாசாலஹா அங்கிரசம் விதிவது மகாசாலஹான மகா கிருஹஸ்து அர்த்தம் பெரிய கிரகஸ்தர் இல்லாடி இந்த ஆசிரமம் வச்சு மகாசாலஹா இல்லை பெரிய யாகசால பெரிய பிரேயர் ஹால் சாப்பிட்றதுக்கு அதை விட பெருசு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அவ்வளோ பெருசு அது அதனால் பெருசா மகாசாலஹா மகாசாலாஹா அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் அங்கங்க பெரிய பெரிய ஆசிரமங்கள் பெரிய பெரிய யாகசாலைகள் அன்னசாலைகள் கஷேத்திரங்கள் நாலாந்தா யூனிவர்சிட்டி எல்லாம் இது மாதிரி மகாஸ்ரோத்ரிய மகாஸ்ரோத்ரியாக நான் அடுத்த மந்திரங்கள்லாம் அப்படியே மனபாடம் ஒன்னு கூட தப்பு ஸ்ரோத்ரியாக சொன்னா போறாதோ மகாஸ்ரோத்ரியா சொல்லிட்டே இருக்கலாம் அதெல்லாம் ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்டன் ஸ்ரோத்ரிய ஜா காம தஸ்ய பாணினி சொல்ற ஸ்ரோத்ரியோதீதே ஸ்ரோத்ரியா யாரு சந்தா அதீத்தே யார் வந்து வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கானோ அவனுக்கு பேர் ஸ்ரோத்ரியன் நிறைய நல்லமா அர்த்தம் சொல்றது உண்டு ஸ்ருத்வா திராயத்தே இது ஸ்ரோத்ரியா அதுக்கு அப்படியே அர்த்தம் சொல்லுவான் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு தன்னை காப்பாத்தம் உங்கள மாதிரி வச்சு கூட நம்மளை காப்பாற்றிக்கிறது என்ன பண்ணணும் என்னைத்தானும் நல்லவை கேட்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் எல்லாம் வேதத்தை மனசில் வச்சுருந்தான் சொல்லியிருக்கார் அவர் அதெல்லாம் இது கேட்டு கேட்டு கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் கர்ணேபிகி ஸ்ருணுயாம பத்ரம் ஸ்ருணுயாம அதெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறார்கள் அதனால பெரியவங்க கேட்ட பகுஸ்ருதான்னு பேர் பகுஸ்ருத்தகான்னா விஷயத்தையும் குறிக்கும் ஜனங்களையும் குறிக்கும் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயத்த கேட்டிருக்கான்ப்பா நீங்களாம் படிக்கிறீங்க இல்லையா எல்லா சுவாமிகிட்டையும் விஷயங்களை கேட்டுக்கிறீங்க இல்லையா ஆகையினால ஒரு ஒரு சுவாமி ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறார் ஆகையினால எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆக அதுக்கு தான் பண்டித சபையவே கூட்டுறது ஒரு பண்டிதனுக்கே இன்னொரு பண்டிதன் மூலமாக சில விஷயங்கள் புரிஞ்சுக்கும் இவனால் அவனுக்கு கிடைக்கும் அவனால் இவனுக்கு கிடைக்கும் பரஸ்பரம் ஏன்னா அறிவு பரிமாற்றம் அது வேணும் ஏன்னா ஈஸ்வரன் ஒரு ஒரு உபாதி மூலமாக ஒரு ஒரு விஷயத்தை அபூர்வமான விஷயத்தை சொல்லி கொடுப்பர் ஆகையினால அதுக்கு நம்ம அது தா அது முக்கியத்துவம் கொடுத்து மகாஸ்ரோத்ரியா அறிஞர் அவைங்கிறாங்க இல்லையா அறிஞர் அவை பண்டித சபா வித்வத் சதஸ்ல இருக்கட்டும் நமக்கு தாற்பயம் என்னன்னா பூர்வே முன்பு வாழ்ந்த மகாசாலாக ஸ்ரோத்ரியாக மகாஸ்ரோத்ரிய தத் வித்வாம்ச அல்பமான இந்த மகத்து எப்போ அல்பத்துக்கு ஆப்போசிட் அல்பமா வச்சுக்கிறதுல சும்மா சின்ன சின்னதா வச்சுக்கிறது எல்லாம் கிடையாது குட்டி டம்ளர்ல இத்தொண்டு காஃபி கொடுத்தா என்ன பண்றது என்ன பஞ்சாப் மாதிரி இருக்க பஞ்சாப்ல எல்லாம் இவ்வளவு பெருசுதான் அது ஒண்ணும் டம்ளரே கிடையாது பக்கெட்டு பஞ்சாப்ல போனா எல்லாம் கொண்டு வச்சா அது வந்து டம்ளர் மாதிரி இருக்காது பெருசா நிஜமாவே நடந்தது எங்களுக்கு ஒரு பஞ்சாப் ஃப்ரெண்டு சுவாமி இருக்கார் அவர்கிட்ட அவர்கிட்ட கொண்டு போய் டம்ளர்ல பால் இப்படி வச்சாங்க நம்ம ஊர்ல சொன்ன இது எதுக்கு காதல விட்டுக்கிறதுக்கா இதை வச்சு என்ன பண்றது இத்தினோண்டு குட்டி டம்ளர் அதில் வந்து அதில் பாதி அதுக்குன்னு டம்ளர் வச்சிருப்பாங்க சில பேர் என்ன பண்றது அவங்க அவங்க வசதி என்ன விரலுக்கு தகுந்த அப்படிலாம் இல்லை உயர்ந்த விஷயத்தையே எப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க மகாசாலாக மகா ஸ்ரோத்ரியா இதெல்லாம் சாதாரண கீழ் நிலை உயர்ந்த நிலை உயர்ந்த சிறந்த மேலான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த பெரியோர்கள் இன்னைக்கு இல்லை அத்திய கஷ்டனம் அத்திய கஷ்டன அஸ்ருவிஞாத்தம் உதாரிஷி இது நமக்குள்ளும் இன்று நமக்குள்ளும் அதே விஷயத்தை வேறு புதிதாக ஒன்றும் இல்லை ஏபிய விதாம் சக்ரு இந்த உதாரணத்தின் மூலம்தான் அஸ்ருதம் அமதம் வருதோ ஏனா ஏ அமதம் மதம் அவிஞ்ஞாத்தம் விஜாத்தி கதன் நு பகவா ச ஆதேசோ பவத்தீதி அங்கே பார்த்தோம் நம்ம அதே தான் இங்கே ஆஹ் அஸ்ருதம் அமதம் அவிஞ்ஞாத்தம் உதாரிஷிய இந்த கேட்கப்படாத கேட்கப்படாதது கேட்கப்பட்டதாக இருக்கும் ஆக இந்த மூல காரணத்தை விஷயத்தில் இப்படி போட்டுங்க மூலகாரண பிரம்ம உபதேச விஷயத்தில் இதன் மூலமாகத்தான் இந்த மூல காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கள் மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள் இவ்வாறுதான் அதனை அறிந்திருக்கிறார்கள் படிக்கலாம் அடுத்த மந்திரம் எது ரோஹிதமிவாத் இஜசஹா தத் ரூபமிதி தான் சக்ருக்லமிவா பூத் ூஸ்வூமேவ ோமஸ்ோ த புருஷம்ாிய திரிவத் தன்மே விஜ இதே விஷயத்தான் சொல்றது கடைசியில் அவர்கள் இதன் வாயிலாகத்தான் அறிந்தார்கள் மற்றவைகளையும் இவ்வாறே அறிந்தார்கள் மற்றவைகளையும் இப்ப இந்த இதெல்லாம் இப்ப பார்த்தது அக்னி ஆதித்யன் சந்திரன் வித்யுத் இது நாலு தான் எடுத்துட்டுது ஆனா மற்றதுலையும் எல்லாத்துலேயும் இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அப்படி நாம அர்த்தம் பண்ணிக்கணும்னு இந்த மந்திரம் சொல்லுகிறது எது ரோஹித்தம் இவ அபூத் தத் தேஜசஹா ரூபமித்தி விதான் சக்ரு ஏதாவது சகப்பு மாதிரி இருந்ததுன்னா வச்சு கூட கம்யூனிஸ்ட் கட்சின்னு வச்சுங்கோ சகப்பு மாதிரி இருந்ததுன்னா அது தேஜஸோட ரூபம் அப்படின்னு வச்சுங்கோ அப்படின்னா அதே மாதிரி என்ன கம்யூனிஸ்டே நினைக்கணும் பங்காரடி எல்லாரும் நினைக்கலாமே மேல்முருவத்தூர் நினைச்சுக்கிறேன் தப்பு இல்லை அது வந்து தேஜஸோட ரூபம் தெரிஞ்சுங்கோ எங்கேயா வெள்ளையா தெரிஞ்சதுன்னா அது ஜலம்னு நினைச்சுக்கோ எங்கேயா கருப்பா இருந்தா அது அன்னம்னு நினச்சுக்கோ அப்படிதான் தெரிந்து கொண்டார்கள் எல்லாவற்றிலும் இந்த நிறத்தை வைத்து அந்த மூன்று பூதத்தை உணர்ந்து அந்த மூன்று பூதத்துக்கு வேறாக எதுவும் இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் எதை அறிந்தார்களோ எல்லாம் இந்த தேவதானாம் சமாசகா எதெல்லாம் அறிந்தார்களோ நீங்க இன்னும் போட்டுக்கணும் அறியவில்லையோ அதுவும் அறியப்பட்டதும் சரி அறியப்படாததும் சரி அறியப்பட்டதும் இந்த மூன்று பூதங்களின் வெளிப்பாடுதான் அறியப்படாத பொருள்களும் இருக்கலாமே எங்கேயோ ஒரு பொருள் இருக்குன்னா அறியப்படாததும் இந்த மூன்று பொருள்களின் வெளிப்பாடுதான் என்று அறிந்து கொண்டார்கள் தேவதானாகும் சமாசகா மூன்று பூதங்களின் சேர்க்கைதான் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஆகவே ஹே சோம்யோ தேவதாக புருஷம் பிராப்யா இத்தனை நேரம் பேசுறதுல ஆதி பௌத்திகம் புருஷம் பிராப்யா மனிதனிடம் புருஷம் பிராப்பிய இந்த மூன்று போதங்கள் திஸ்ரோ தேவதாக புருஷம் பிராப்பிய திருவருத் திருவருத் ஏகைகா பவதி இந்த மனிதனிடத்தில் இது மூன்று மூன்றாக இருப்பதை இப்பொழுது சொல்ல போகிறேன் அடுத்த வகுப்பில் கேட்பாயாக நான் உங்களுக்கு நிறைய அண்மையும் இதெல்லாம் நான் சொல்லலை வேணும்னே சொல்லலை நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் இதனுடைய சாரத்தை சொல்லிவிட்டேன் அதெல்லாம் சொன்னால் அக்காலம் அதிகமாகுங்கிறதுக்காக வேண்டிய நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுவிட்டேன் அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுங்கோ என்னுடைய என்னாச்சு சத்பிரமன் மூணு பூதங்கள் அந்த மூணு பூதங்களுடைய சூக்ம பூதம் சூக்ம பௌதிகம் ஸ்தூல பூதம் ஸ்தூல பௌத்திகம் எல்லாத்திலுமே இந்த மூணு பூதம் தான் இருக்கு ஆகவே இந்த பாஞ்ச பௌத்திகம்னு சொல்லாம இந்த மூணு பூதம் சொல்றது நம்ம சப்ளை பண்ணிக்கணும் சர்வம் பஞ்சபூதமயம் அவ்வளவுதான் எல்லாமே ஐம்பூதங்களின் கலவைகள் தான் இந்த உடம்பா இருக்கட்டும் உலகமா இருக்கட்டும் தாக இருக்கட்டும் சூக்ஷமானதாக இருக்கட்டும் எல்லாமே இந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சொல்றேன் அங்கேயும் மூணுதான் சொல்றாங்க ஏதோ புதுசா சொல்றான் அதனால வந்து இது மாதிரி இது மாதிரி எல்லாம் மூணுதான் பா எல்லாம் அணுமயம்னு சொல்லலாம் எல்லாம் பஞ்சபூத சொல்லலாம் அதுக்கு வேறாக ஒண்ணுமே இல்லை ஆகவே நம்ம என்ன பண்ணணும் இந்த காரியத்துல கவனத்தை செலுத்தாத வேற்றுமையை வளர்த்துகின்றே போகாதே வேற்றுமையை குறைச்சிக்கின்றே வாற்றுமையற்ற நிலையை வேற்றுமை இருக்கும் போதே விழிப்பு நிலையிலேயே உணர்ந்து அதிலேயே விழித்திருப்பாயாக உத்திஷ்டத்தை ஜாகிரத ஆகையினால விடி இதல இதில் முழிச்சுக்கோ இந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கையில எழுந்திரு எழுந்திருத்து விடுன்னு வாழ்க்கையில் வாழ்வாயாக அர்த்தம் அந்த உலக வாழ்க்கையில் உறங்கு இந்த வாழ்க்கையில் வெழித்துரு அதுதான் தூங்காமல் தூங்கி அதுல தூங்கு இதுல தூங்காதே என்ன சாந்தோஜி உபரேஷன் கிளாஸ்ல தூங்காதே வீட்டு விஷயத்துல போன் அடிச்சா தூங்கிடுவோம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவினே வோமவத் தேயதா மூர்த்ததே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ்வாமி